ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதா நமக்கு மரமாக மத் சங்கவ்ஜி நைரூத்த பீந்த்லோகத்துல மத்பரமகாங்கிற சொல்லை எடுத்துக்கொண்டு விளக்க தொடங்கினேன் என்ன ஆதிசங்கரர் இந்த ஒரு ஸ்லோகம் கீதையினுடைய சாரங்கிறர் கீதா சாஸ்திரத்தில் எழுநூறு ஸ்லோகம் இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த ஸ்லோகங்களுடைய பரமசாரபூதமாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது என்று ஆதிசங்கரர் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார் ஆகவே மத்பரமகான்னு சொன்னால் இறைவனையே குறிக்கோளாக கொள்ளுவது இறைவன் என்பது தூய்மையான இன்பம் என்றும் நேற்றுக்கு பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் குறிக்கோள் தெளிவாக இருக்கணும் அந்த குறிக்கோளை மாத்திரம் தெளிவாக வச்சிருந்தா போகிற குறிக்கோளை அடையிறதுக்கு உபாயம் கரெக்டாக தெரியணும் உண்மையிலேயே இன்பமாக இருக்க வேண்டும் இன்பத்தை அடைய வேண்டும் அல்லது இன்பத்தை உணர வேண்டும் நிலையான இன்பம் மாசற்ற இன்பம் துன்பத்தின் கலப்பில்லாத இன்பம் குறைவிலா நிறைவு இதைத்தான் இறைவன் இறைவன் என்று சொல்லுகிறார்கள் அது நிச்சயம் நம்ம உணர முடியும் அதுக்கு பணமோ பதவியோ புகழோ எதுவும் சாதனமே கிடையாது ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எதோட தொடர்பும் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்கோம் அதை விழிப்பு நிலையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பல நன்மை நமக்கும் கிடைக்கும் அந்த நன்மையை நாம் சமூகத்துக்கு வழங்க முடியும் இது மாபெரும் உண்மை இதில் கொஞ்சம் கூட பொய் கிடையாது சும்மா குழந்தைக்கு விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி விஷயம் இல்லை இது ரொம்ப சீரியஸ் விஷயம் ரொம்ப எளிமையானது அதாவது உண்மையிலேயே அமைதி என்பது சுலபமானது நாம் தான் ஆசையினால் துன்பத்தை எல்லாம் வளர்த்துக்கொண்டு கஷ்டப்படுறோம் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம் ஆக இறைவனையே குறிக்கோளாக கொள்வது மத் என்றால் நான் இறைவன் சொல்லிக்கிறார் என்னையே மேலான குறிக்கோளாக கொள்ள வேண்டும் இன்பமே வடிவான அமைதியே வடிவான தூய்மையே வடிவான அன்பே வடிவான என்னை வாழ்க்கையில் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அப்படி வாழ்க்கையில் குறிக்கோளாக கொண்டு அதை என்ன வழி ரொம்ப சுலபம் நாம் தான் அதை இந்த கையை தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி கஷ்டப்படுறோம் நேரம் மூக்க தொடலாம் அதை தொடக்கு தெரியாதனால என்ன பண்ணுறோம்னா கையை தலையை சுற்றி திருப்பி மூக்கத் தொடுறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஓடுகிறோம் அதுக்கு எளிமையான வழி என்னென்னா இறைவனை உணர வேண்டியதுதான் அது அவ்வளோ சுலபமாக இல்லையே சுவாமின்னா நம்ம மனசு அப்படி பழகியிருக்கு புறநோக்கிலேயே போய் போய் பழகினத்துனால அறிவுபூர்வமாக வாழ்க்கையை வாழாததுனால நம்முடைய பாரத தேசத்தினுடைய முறையான ஒரு கல்வியை கற்காததுனால ஆன்மீகமே வடிவான இந்த ஒரு பாரத அந்த கல்வியை நாம் இழந்ததினால தான் எல்லாரும் தவிக்கிறோம் ஆழமாக அதை பற்றி நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அதில் சந்தேகம் கிடையாது என் மனசில் நான் புரிஞ்சின்றத்தை அதுவும் என்னுடைய சொந்த விஷயம் அல்ல காலங்காலமாக பெரியோர்கள் நமக்கு உபதேசித்திருக்கிற விஷயத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொல்கிறேன் ஆஹா இறைவனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் நாம் அதை விளக்கமாக பார்த்துட்டோம் அப்படி இறைவனையே குறிக்கோளாக கொள்ளும் பொழுது என்ன பண்ணணும்னா இறைவனிடத்திலேயே அன்பு செலுத்தணும் மத் பக்தகா அடுத்தது இறைவனுடைய இலக்கணங்களையெல்லாம் அறிஞ்சு இப்போ திருக்குறள் வகுப்புலையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு சில பேர் கேட்டுக்கொண்டிருக்க கூடும் கடவுளுடைய லட்சணங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன் ஏற்கனவே பகவத்கீதையிலையும் நாம் கற்பவே கற்போம் இந்த நிகழ்ச்சியில் வர்ற இந்த பகவத்கீதையிலும் ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது அத்தியாயத்திலெல்லாம் ஈஸ்வர லக்ஷணங்களையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இறைவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் அதாவது இன்பத்திலே அன்பு யாண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் இறைவன் பக்கம் திருப்ப வேண்டும் ஆஹா ஒரு மனசுக்குள்ளே ஆழ்ந்த நம்பிக்கையும் பேரன்பும் இருக்கணும் ஸ்ரத்தா பக்தின்னு சொல்கிறோம் ஆக ஈஸ்வரன் தான் பரம புருஷார்த்தம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதோ உலக சுகம் அனுபவிக்கிறதோ நமக்கு முக்கியமான குறிக்கோள் கிடையாது அதெல்லாம் கூட இறை வழிபாட்டுக்கு அந்த இன்பத்தையும் அந்த இன்பத்தை உணர்றத்துக்கான அன்பை வளர்க்குறதுக்குத்தான் பொருளும் உறவுகளும் வேணும் நமக்கு அறவாழ்க்கைக்குத்தான் பொருளும் இந்த உறவுகளும் பயன்படணும் ஆகவே மத்பக்தகா ஆக இறைவனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அதாவது தூய அமைதியான இன்பத்தையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அந்த தூய அமைதியான இன்பத்தையே நாம் விரும்ப வேண்டும் அதற்கு எந்த விதமான கருவியும் உண்மையில் தேவையில்லை அறியாமையினால் தவறாக நாம் அவ்வாறு கருதுகிறோம் பொருளும் உறவுகளும் சூழ்நிலைகளும் நமக்கு இன்பம் தரும் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த அறியாமை மாயத்திரை நம்மை விட்டு நீங்க வேண்டும் அதற்காக வேண்டி நான் தூய அமைதியான இன்பத்தையே நேசிக்கிறேன் அதையே நான் விரும்புகிறேன் அதன்மீது நான் பேரன்பு செலுத்துகிறேன் என்று அந்த அறிவுபூர்வமான தூய அமைதியான இன்பத்தையே நேசிக்க பழகுதல்தான் மத்பக்தகா என்ற சொல் குறிக்கிறது பிறகு என்ன செய்ய வேண்டும் நாளை தொடர்ந்து நாம் சிந்திப்போம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக உணர்த்தட்டும் அந்த குறிக்கோளை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதையும் நமக்கு உணர்த்தட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பாண்டவ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய